அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் பெண்ணை வடக்கரையில் ஐந்து மாமரங்கள் கம்பீரமாக நின்று காட்சியளிக்கும் இடத்தே சத்குரு தப்போவனமாக மாற்றும்போது நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஒன்றை இப்போது நாம் பார்ப்போம் திருக்கோவிலூர் தப்போவன கட்டடத்தில் கைப்பிடி சுவர் கீழ்த்தளத்தில் எழுப்பப்பட்ட போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது சத்குரு சித்தலிங்க மடத்திலிருந்து ஒரு நாள் வண்டியை புழுதி பறக்க விரட்டி விரட்டி வேகமாய் திருக்கோவிலூர் சென்று கொண்டிருந்தார் என்னதான் நடந்தது அங்கே கொத்தனார் சித்தாள் மேஸ்ரி சகிதம் செங்கல் சிமெண்ட்டு தூசி பறக்க ஜலூராக வேலை செய்து கொண்டிருந்த கூட்டம் ஸ்தம்பித்து போனது திடீரென அங்கே நெருப்பென நிமிர்ந்து நின்ற சத்குரு நிறுத்து கட்டுவதை என்று உச்சஸ்தாயில் கட்டளையிட்ட போது சீக்கிரம் கட்டடம் கட்டி முடியுங்கள் என்று அவசரப்படுத்தின சாமி நிறுத்தங்கள் கட்டுவதே என்று உத்தரவிடுவது முரண்பாடானது தானே சத்குரு என்ன செய்தார் அப்போதுதான் கீழ்த்தளத்தின் இடுப்பளவு உயரம் கைப்பிடி சவர் செங்க செங்கல் வைத்து விரித்து இப்போதுதான் அடுக்கி முடிக்கப்பட்டிருந்தது வெளி சிமெண்ட் பூச்சிதான் பாக்கி அந்த கைப்பிடி சுவருக்கு அருகில் வந்து பதற்றம் தனியாத குரலில் இரு கரங்களும் மெல்லிய நடுக்கம் கொண்டிருக்க மேஸ்திரியை பார்த்து அந்த சுவரை காட்டி உடனே நகர்த்து இதை உடனே தாமதிக்காதே மூணு உசுர்களுக்கு ஆபத்து என்றாராம் சத்குரு கட்டட வேலையில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு தலையும் விளங்கவில்லை காலும் விளங்கவில்லை என்னதான் சொல்லுது சுவாமி மூணு உசுருக்கு ஆபத்து என்று சொல்லி சரிபாதி கட்டிய சுவரே நகர்த்து என்று வேறு சொல்கிறதே கட்டிய சுவர் என்ன கைவண்டியா நகர்த்த ஒண்ணுமையே புரியலையே என்று சித்தாட்கள் கூடி நின்று முணுமுணுத்தார்கள் சித்தாள் ஒரு வகையில் சித்துகள் செய்கிற சத்குருவும் கூட சித்தாள்தானே தான் சொல்வது என்ன என்று புரியாமல் நேஸ்திரியும் கொத்தனாரும் பேந்த பேந்த முழிப்பதை பார்த்து சத்குரு மேலும் கூட கொஞ்சம் பதற்றப்படலானார் அந்த ஈரமான கைப்பிடி சவர் சுவர் அருகில் அமர்ந்தே விட்டார் கவலைப்படாதீர்கள் காப்பாற்றி விடலாம் என்று தாயை மிஞ்சும் தயையுடன் சத்குரு அந்த கைப்பிடி சுவர் எழுப்பப்பட்டிருந்த தரையை கீழ் நோக்கி பார்த்து ஆறுதல் சொல்வதை கேட்டு விளங்காத நிலையில் வெறித்தபடி நின்றனர் ஆட்கள் ஒரு கொத்தனார் சாமி சுவரி எடுக்கணும் அவ்வளவுதானே என்று சொல்லியபடியே கடப்பாறையை தூக்க கண்ணாரியே சைகை காட்டி தடுத்து நிறுத்தினார் சத்குரு தாம்பு கயிறு எடுத்து வந்து சுவரை சுற்றி கட்டி மெதுவாக இழுங்கள் சத்குரு இட்ட அடுத்த கட்டளை புரிந்தும் புரியாத நிலையில் கட்டட ஆட்கள் அந்த இளம் சுவரே தாம்பு கயிறு கட்டி ஆனால் சிறு இதும் நம்பிக்கை இல்லாமல் இழுத்தார்கள் கட்டிய கைப்பிடி சுவர் நகருமா என்று எண்ணம் ஆனால் ஆச்சரியம் சிறு பிள்ளைகளின் நடை வண்டி போல அந்த நாலு அடி உயர கைப்பிடி சுவர் மெல்ல நகர்ந்தது கண்களை கூர்மையாக்கி சத்குரு அந்த சுவர் எழுப்பப்பட்ட தரைப்பகுதிக்கு உள்ளே பார்த்தபடியே இருந்தார் எல்லா ஜனங்களும் சுற்றி நின்று கொண்டு சேர்ந்து பார்த்தார்கள் குனிந்து சாமி அப்படி எதைத்தான் தேடுது மண்ணுக்குள்ளே என்று நெருங்கி நின்று சற்று சளிப்பாக முணுமுணுத்தபடி பார்த்த கூட்டம் ஆகா என்று பதற்றத்துடன் விலகி அப்படியே தெரித்து சிதறி ஓடியது ஆம் சுவர் எழுப்பப்பட்ட தரைப்பகுதியில் மண்ணில் ஒரு பெரிய பொந்து குழி உள்ளே ஆறடி நீளமுள்ள ஒரு தாய் நாகம் கண்கள் திறக்காத இரண்டு பாம்பு குட்டிகள் நெளிந்தபடி வெளிவந்தன சத்குருவின் முகம் பரவசப்பட்டது நாக பாசத்தால் கட்டுண்ட இதிகாச பாத்திரங்கள் உண்டு ஆனால் இதோ நாகங்களின் மீது உள்ள பாசத்தால் கட்டுண்டு கரங்கிய சத்குருவை பார்த்து சிலிர்த்தனர் மக்கள் சத்குருவை அந்த நாகமும் குட்டிகளும் பணிவது போல் அண்டி வந்து நெளிந்தன சத்குரு ஏதோ மனித பிறவிகளிடம் பேசுவது போல பேசினார் தெரியாமல் நடந்து விட்டதா உள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது தெரியாமல் மேலே கட்டிவிட்டார்கள் தவறுதான் கவனமாக போய் வேறு இடம் பார்த்துச் செல்லுங்கள் இப்படி நடக்குமா என்று நமக்கு கேள்வியை உண்டாக்கும் வண்ணம் அந்த சம்பம் ச சம்பவம் சத்குரு சர்ப சம்பாஷணி சம்பவம் நடந்தது ஏதோ புரிந்து கொண்ட தோரணையில் நாகங்கள் அமைதியாக வெளியேறி சென்றன இனி தொடர்ந்து அவருடைய அருள் நிலைகள் நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்